صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرحيم بسم الله الرحمن الرحيم يا سيدنا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ وَقَالَ سُورَةَ الْعَنُوَانِ هُوَ تَعَالَى أَيْضًا وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِّتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِّقَوْمٍ يَتَفَكَّرُونَ صدق الله للمولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خير لأملي أو كما قال عليه الصلاة والسلام إنه لهاي فليسي فليسي من الكفوريا إهنائها اللهم سبحانه وتعالى كيف ولنيتم الحمد لله اللهم سبحانه وتعالى قال ஈருலகத்துக்கும் ரஹ்மத்தாம் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் அவர்களுக்கு என்றென்றும் சலாத்தும் உண்டாவதாக இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றியால் வரைக்கும் நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்ற இருக்கக்கூடிய மும்மினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக ஜும்மாவுக்கு நேர காலத்துடன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லஹாவுக்கு சுகுவது ஆனாவால் அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய அல்லாஹ் தடை செய்த விஷயங்களை விட்டு தவிந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நக்ரீகத்தும் வக்ரியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாவின் நல்ல அல்லஹா சுபானு ஒரு உயர்தரமான நோக்கத்துக்காகவே உலகத்துக்கு என்னை அனுப்பியுள்ளார் இந்த எங்களுடைய இந்த எல்லாம் படைப்பினங்களிலையும் அல்லாஹா சுஹானு ஒரு விசேஷமான ஒரு படைப்பாக கண்ணியமான ஒரு படைப்பாக மனிதர்களாக எங்களையே படைத்து வச்சிருக்கிறார் கூறும் பொழுதுனா தனியாக அல்லாவல படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களையும் கண்ணியமானோ இதுதான் மனிதர்களாக எங்களுக்கு அல்லாஹு தந்திருக்கிறேன் மேலான பெரியோர்களே கணவான்களே சகோதர்களே அல்லாஹு மனிதர்கள் இல்லாம எவ்வளவு படைப்பினங்களை படைச்சு வச்சிருக்க அல்லாஹ் குரான்ல கூறும் பொறுத்து கூறுகிறான் அலந்திவல் ஜிபாலு நீங்க பார்க்கலையா இன்னைக்கு உலகத்தில் படைச்சு வச்சிருக்கிறேன் சூரியனை சந்திரனை மலைகளை படைச்சிருக்கிறேன் வானத்தில நட்சத்திரங்களை படைச்சு வச்சிருக்கிறேன் மேலும் பல மரங்களை படைச்சு வச்சிருக்கிறேன் மடைபணங்களும் எனக்கு தப்பே செய்து கொண்டு இருக்குது எனக்கு அமல் செஞ்சு கொண்டு இருக்குது என்ன எப்பொழுதுமே எந்த யாபகத்தில்தான் இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது நீங்க அந்த பாக்கல்ல பார்த்து கேட்கிறான் அப்ப அல்லாவுடைய மலக்குமார்கள் அல்லாஹ் அதையும் மலக்குமார்கள் எப்படியா பட்டவங்க சொன்னா இரவு பகலாங்க திக்க செய்வாங்க எந்த ஒரு கெப்புமே இடையில கிடையாது ஓய்வடிக்கிறது இல்ல தொடர்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தில் அல்லாவது செஞ்சு கொண்டே இருப்பாங்க இதுதான் மலக்குமார்களுடைய நிலைமை மேலான பெரியோர்களே கனவான்களே சமூகர்களை நான் எதை சொல்ல வார என்று சொன்னால் இந்த எல்லாம் படைப்பினங்கள் எல்லாத்தையும் விட கண்ணியம் என்று சொல்லி அல்லாஹு எங்களை சொல்லி வச்சிருக்கிறான் நன்றி கெட்டது காலையில் பெரியதர்களே எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லாங்க இந்த துன்யா குளித்தும் குளித்தும் இல்லா இந்த துன்யா இருக்குதே இது உங்களுக்கு அவனை மனிதர்களாக எங்களுக்கு தான் ஆனால் நாங்க இந்த துணியாவுக்கு படைக்கப்பட்ட மக்கள் இல்லை ஆகிரத்துக்காகவே படைக்கப்பட்ட மக்கள் எனவே நாங்கள் சுருக்கம் எடுத்து பார்த்தோம் சொன்னால் கண்ணியமும் எனக்கு தான் இருந்து கொண்டிருக்குது அந்த கண்ணியத்தையும் அல்லா உடைய நேமத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு அல்லாருக்கு நடக்கிறது மனிதர்களாகிய நாங்க மக்களுக்கு தான் வேற யாரும் கிடையாது மேலே பெரியோர்களே சகோதரர்களே நான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒழுங்கானு சொல்லிடு அல்லா ஹம்சுபானது எவ்வளவு சூறாக்கள் இருந்து கொண்டிருந்தது மேலான பெரியோர்களே கடவாங்களை சகோதரர்கள் இந்த குரான் எவ்வளவு பெரிய படிப்பினங்க படிப்பினங்கள் அல்லஹ் ஹம்சுபானுகத்தாலா எங்களுக்கு வச்சிருக்கிறான் அதே போல கொரான் மட்டும் இல்லாம அல்லாஹர் சுபானு அனுப்பி வச்சிருக்கிறான் மேலான பெரியோர்களே கனவான்களே சகோதர்களே இந்த உம்மத்துல நக்சல் அல்லாஹு செல்லம் வந்து ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருவது அவன் எது எல்லாம் இது எல்லாத்திலையும் எப்படி சத்தாக்கு சுபானுக்கு அடைகிறது நான் நபிசல்லா வலிவச வாழ்க்கை கருத்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா ஒரு மனிதன் இவாதத்தை செய்யணும்னா என்ன முறையில இபாதத் செய்யணும் அதை சொல்லி தந்து தான் இருக்கிறான் இல்ல அதை சொல்லி தந்துதான் இருக்கிறான் என்ன முறையில ஐபாதட் செய்யணும் எந்த அளவுக்கு சொல்லி தந்து இருக்கிறாங்க என்று சொன்னா நபிசல்லா வலைவசல்ல சாப்பிடுறதுக்கு ஒழுக்கம் இருக்குது மே கணவான்களே சகோதரர்களே இதே போல அதே போல அடுத்த லைன் நாங்க துணியால பேச ஆரம்பிதான் நான் செய்யக்கூடிய தொழில்கள் இன்றைக்கு வாழ்றதுக்கு அல்லாஹாக்கு அனுபவத்தால தொழில் செய்வதாக்கி வச்சிருக்கிறான் அப்ப செய்யக்கூடிய வியாபாரம் எந்த முறையில ஆனால் மனிதர்களை ரெண்டு கூட்டத்தை படைக்க வச்சிருக்காங்க நாங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆண்கள் பெண்கள் நீங்க வெளியே வாரிங்க ஆனா நான் ஏன் தகுதியில் எழுதி வச்சிருக்கிறேன் அக்வாஜா அல்லாவுடைய ஒரு அடையாளம் அல்லாமுடைய ஒரு தைன் அல்லாவுடைய அத்தாச்சிதான் என்னன்னு சொன்னால் உலகத்துல வாழக்கூடியவர்கள் ஜோடி ஜோடியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டு கணவன் மனைவிக்கு இடையிலும் கணவனோட இறக்கம் வரும் மேல பெரியவர்களை கணவான்களே சகோதரர்களை அது திருமணம் முடிக்கணும் அப்பதான் அந்த இறக்கம் என்னண்டது விளங்கும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான் நான் எதை சொல்லுவார் என்று சொன்னால் இன்றைக்கு அதிகமான மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரம் ஆகிறதுக்கு செய்யக்கூடிய ஆவல்களை விட்டும் தூரம் அவங்க பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் எங்களுடைய முகாஷரத்துடைய முற அடையில் விவாதத்துடைய முகாமல வியாபாரமும் சரியா செய்யறோம் ஆனாஷர குடும்ப வாழ்க்கை நாங்கள் விட்டுக் கொண்டே தான் இருக்கிறோம் ஒன்றும் தேவையில்லை அவர்களுடைய மனிதமான நடந்து கொண்டாங்க இந்த ஒரு விஷயத்தை ஒழுங்கான முறையில் நிச்சயமாக எங்கட வாழ்க்கை எப்படி வாழணும்னு இந்த தادله காட்டி வெச்சிருக்காங்க. நாங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். எங்க ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமதன முடிச்சாங்க. இந்த 11 திருமதனங்களிலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உடைய நுணுக்கம், hikmata பாருங்க. இந்த காரணத்துக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தேயே வெச்சானேன்னு சொன்னால், பின்னால வரக்கூடிய உம்மத் இந்த உம்மத்துக்கு வந்து கேள்வி குறைய இருக்க கூடாது. ஏன்னா மனித இந்த நிலமே லேக்கிரா. துபி சொல்லுல்ல பதினோரு மனைவி மார்களும் பதினோரு கிணக்க அவர் ஒவ்வொரு நிலைமையை கேட்டகரியில இருந்து வாழ்ந்தவங்க நபி சலாஹ் ஹதீஜாரதி எல்லாம் திருமணம் முடிஞ்சாங்க நாற்பது வயசு நபி சலாஹ் வாலிவசலமுக்கு இருபத வயசு எவ்வளவு சந்தோஷமா அழகான முறையில வாழ்ந்து காட்டினாங்க எவ்வளவு இன்பமான முறையில வாழ்ந்து காட்டினாங்க மேலான பெரியவர்களே கணவான்களே சகோதரர்களே நதி சல்லா வலைவர் சல்லம விட வயசுல மிச்சம் பரவ அதுல தாய்ஷாரதி அல்லாஹ் எப்படி சந்தோஷமா வாழ்றது நதி சல்லா வலியத்துல வாழ்ந்துட்டாங்க அதுல சமையாரதி அல்லாஹோ நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சரியான சென்சிட்டிவான ஒரு பெண்மணி கொஞ்சம் மேசினாலும் அழுந்திருவாங்க மேலான பெரியவர்களே கணவான்களே சகோதரர்களே இத போல நகர்ந்தல்லா வளையத்தல்ல முடிய ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து வந்தவங்க இந்த எல்லாத்தோடையும் எப்படி சந்தோஷமா வாழ்றதுல நகர்ந்தல்லா வாழைகள் செல்லும் காட்டி தந்துட்டு பேசுறாங்க இன்னைக்கு நாங்க எங்களோட நிலமைகள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா எங்க பிள்ளை உட்டுறோம் என்று சொன்னா நாங்க இந்த குடும்ப வாழ்க்கையை வந்து எங்கட தொந்த முயற்சியில போறதுக்கு முயற்சி செய்வோம் நாங்க எப்படி செய்யறோம் என்று சொன்னா எங்களோட மூளைக்கு எப்படி பாடுவது அந்த முறையில போறது நபி சொல்லிபல்ல பெரிய சரித்திரம் தீரத்தீங்க அந்த சரித்திரத்தை படி படிக்கிறது இல்ல அந்த ஹிஸ்டரிய விளங்குறது இல்ல ஒரு பிரச்சனை வரக்கூடிய படிச்ச விழுமாங்கிட்ட வந்து கேட்கறது இல்ல இப்படி ஒரு பிரச்சனை வருது என்ன செய்யறதுன்னா என் மனைவியோட எந்த முறையில நடந்து கொள்றது இதை கேட்கறது இல்ல கேக்கிறதால பெரிய பிரச்சனை வருது அதை கேட்காததால ஆன பெரிய பிரச்சனை வந்து கொஞ்சம் மேலான பெரியவர்களே கணவன்களே சகோதரர்களே வயது வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தக்க சக்தி இருந்துச்சு நிச்சயமாக அவர்கள் திருமணம் முடிஞ்ச திருமணம் வாழ்க்கைக்கு பின்னால அதிகமான தலாக்குடைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு மிக நடந்ததோ அதை விட தலா இருக்குது பெரியவர்களே கணவன்களே சகோதரர்களே எங்க மனைவி இருந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை வருவது நாங்க சொல்ற விஷயத்த மனைவி கேட்கல சொன்னா இவ்வளவு எல்லாம் அவக்காவேட்டி நாங்க என்ன செய்வோம் பயன் சொல்றதுக்கு முயற்சி செய்றோம் ஒரு அதுரத்தை இல்லாத ஸ்பெஷல் அப்படின்ட்டு மனைவிக்கு பயன் சொல்றதுக்காகவே நாங்க பார்த்தோம் அதிகமான பயான்களை சொன்னா மனைவி எப்படி நடந்து கொள்ளணும் ஹஸ்பனோட மனைவி பொங்கல் எப்படி ஆம்பளையோட நடந்து கொள்ளும் ஹஸ்பண்ட் அக்கெல்லாம் நடந்து கொள்ளு ரேடியோவை அதிகமான பயான்கள் அப்படித்தான் போகுது எப்படி போகுதுன்னு சொன்னா மனைவி எப்படி அப்பனோட கணவனோட நடந்து கொள்ளணும் மேலான பெரியவர்களே கணவான்களே சகோதரர்களே ஆக குறவு நாங்க சிந்திக்கிறது ஆண்கள் பெண்களோட எப்படி நடந்து கொள்றது மனைவி மக்களோட உங்களுக்கு அமைப்பு மத்தியில் பெரிய அந்தஸ்து இருக்கும் அவருக்கு அதே போல உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல பல அந்தஸ்துகள் எல்லாம் வரும் எல்லாம் பக்கத்தாலும் இவர் நல்லதா பேசுவாங்க மேலான பெரியோர்களே சகோதரர்களே இங்க மனைவியோடு இவர் எந்த முறையில நடந்து கொள்றேன்னு பார்த்தா ஜீரோ மனைவியோட ஒன்றான முறையில நடந்து கொள்றாரு கண்ணியமான முறையில கணவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நபி சல்லாஹு அலைவசல்லம் ஹதீஸ் சொல்லிக்காரு மேலான பெரியோர்களே கனவான்களே சகோதரர்களே அப்ப நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் நிலங்கிக் கொள்ளணும் அதிகமான பேர் இந்த இடத்துல நாங்க திருமணம் முடிச்சோம் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் மலங்கி کولو திருமண முடிஞ்சி தரதுன்றது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹுவ தஆலா அந்த பெண்ணை எங்கள்ட்ட அடிமையான வைக்கல வேண்டியதை செஞ்சுக்கோ யோவ வெச்சி வேண்டிய வேலைய வாங்கு என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹுவ தஆலா அப்படி தند இல்ல ஒரு இந்த சாரத்தை பாத்தேன்னு சொன்னால் கல்யாணம் முடிஞ்ச ஆரம்பத்துல ஒரு ஆள் கிட்ட கேட்டேன்னு சொன்னா ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்னு கேட்டா ஆஸ்தான் சொல்றாரு சூப்பர் அந்த மாதிரி இருக்குது ஆல்கா இதுல வர பீலிங் இருக்குது எங்கேயுமே கிடைக்காது அல்லா உடைய புரத்துலன்னு வர கொஞ்ச நாளைக்கு பறவை கேட்டு பாருங்க ரெண்டு வருஷம் நான் வாரு கடவுள போகுது மாதிரி இன்னும் கொஞ்சம் பிதுக்காரையும் கேட்டு பாரு கொஞ்சம் சொன்னா வா சகோதர்களே வேற ஒன்று அந்த முறை நாங்க நடக்கல்ல நபிசல்லாம் வாழ்க்கையை நாங்க பாக்கிறது இல்ல நாங்க நபிசல்லாம் வாழ்க்கையை பார்க்கல பார்க்காத தாழ வார விளைவுதான் இருக்கு பார்க்காத தாழ வார விளைவும் தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் நாங்க பாக்கிறோம் கல்யாணம் முடிச்சி சொல்றது அதிகமாக என்னையோட பேசுறாரு கால போக்குல மனைவி கஷ்டப்படுறார் கவலை வருது எந்த ஹஸ்பண்ட் நிலைமை என்ன காலையில வேலைக்கு போனாரு சொன்னா ராவாவி தான் வேலை விட்டு வாராரு வேலை முடியுதா அப்படியே பிரெண்ட்ஸ்மாரோட அப்படியே கோயங்க அப்படியே வெளியே போனாச்சு வெளியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் பாப்பா வீட்டுல இருந்து தூக்கம் நாளைக்கு ஸ்கூல் போறதுக்காக மேலான பெரியவர்களே கனவான்களே சகோதரர்களே இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம் மனைவி எனக்கு சரியா நடக்கிறாங்க நல்ல போய்ட்டு குறிச்சுட்டோம் எனக்கு தேவையான மாதிரி நடக்கிறாய் ஆட்சி காலம் இந்த ஆட்சி காலத்துல ஒரு அரபிக் என்ன நடக்குது என்று சொன்னால் அவருடைய மனைவியோட ஒரு பிரச்சனை வருது வாய் தக்கம் வந்து ஒரு சட்டத்துல மனைவி என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா கணவரை எதிர்த்து சத்தமா பேச ஆரம்பிச்சுட்டா கணவரை எதிர்த்து சத்தமா பேசிட்டா இத கேட்ட உடனே கணவருக்கு அப்படியே கவலை வந்து சின்னடா இது இந்த மனைவி எனக்கு இப்படி சத்தம் ஏன்னே சத்தத்தை விட சத்தத்தை போட்டு பேசிட்டா என்று சொல்லி கிட்ட பேசி நிச்சயமா நான் உனைய பத்தி சொல்லுவேன் உமர்னுடைய மனைவி ஹசரத் உமருக்கு பயங்கரமா ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க இவர் நினைக்கிறாரு மனசூலுக்கால முஸ்லிம்களுக்கும் அமீரா இருக்கிறாரு இவரது நிலைமை என்னை விட மூத்தமா இருக்குதுன்னு சொல்லி வெளியே போக பாக்கிறாரு நெலானம் பெரியோர்களே கனவான்களே சகோதரர்களே வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறான் கதவை திறந்ததோடு என்ன விஷயம் என்னத்துக்காக வேண்டி வந்தீங்க சொன்னாங்க அந்த ரவிரத் சோமரவதி எல்லாம் ஒன்ன பார்த்து யா அமீரல் முமினின் அமீரல் முமினின் அவர்களே நான் ஏந்த நிலைமையை ஷிகாயத் செய்யறதுக்காக வேண்டி ஏந்த வீட்டுடைய நிலைமையை சொல்றதுக்காகவே நான் உங்கள்கிட்ட வந்த உங்கள்ட்ட வந்தின அவர்களே உங்களோட வீட்டு நிலைமை எந்த வீட்டு நிலைமை விடவும் மோசமா இருந்து கொண்டிருக்குது அதுதான் பார்த்தன் அப்படியே திரும்பி பேசிடுவோம் என்று பார்த்தோம் பெரியவர்களே கணவன்களே சகோதரர்களே எவ்வளவு எல்லா சிரிச்சாங்க சிரிச்சுட்டு பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மனைவி இருக்கிறாரே மனைவிகள் இருக்கிறாங்களே இது எப்படியா பட்டோங்கன்னு சொன்னால் இன்ன உன் சொன்னாங்க வந்து அவன் பெரியவர்களை கனவாங்களை சகோதரர்களை சொன்னாங்க இந்த நேரம் செய்ய வேண்டியதே இல்லை பெண்ணா இருக்க கொஞ்ச நெகளை சந்த முயற்சி என்ன பிரச்சனை இல்ல சொன்னாங்க தொடர்ந்து கடைசியாக அது தோமர்வதாகுவான்றி சொன்னாங்க நாங்க இந்த சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் கிடையாது எந்த அளவுக்கு எழுதுறாங்க பால் கொடுக்கணும் இந்த பால் கொடுக்கணும் பிள்ளைக்கு பால் குடிக்கணும் அவருக்கு ஒரு கணக்கு கொடுக்கத்தான் அந்த அளவுக்கு சொல்லி இஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்லிக்காட்டு பாருங்க நிக்காடைய நாள் வருவது உட்கார்ந்து இருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த வாப்பி தூக்கி என்ன மகள் இன்னும் ஏற்றுக்கொள்றாரு கையில தாரா இருப்பாரு இவ்வளவு ஒரு பொறுப்பு இவ்வளவு காலம் ஏண்ட என் பொம்பளை புள்ளையில நல்ல முறையில நான் வளர்த்து ஒரு அந்தஸ்துக்கு ஒரு லெவலுக்கு கொண்டாந்து இன்னைக்கு முழுசா நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் எத்தனையோ வாப்ப மாதிரி இருக்கிறாங்க ஒப்படைச்சு பொறுக்கும் மேலான பெரியோர்களே கணவன்களே சகோதர்களே அப்ப கணவர் ஆங்கே எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அத்தாரிட்டி ஒன்று கிடைக்கிடுவாரு எங்களையே திருமணம் முடிச்சு கவிழ்த்து நிக்காந்து சரி எங்கள்ட்ட கேட்காம போவேல அல்ல எவ்வளவு பெரிய அந்தஸ்து தாரா மேல ரெண்டு வீட்டுல எங்கள்கிட்ட கேட்டுதான் வர பெரியவர்களே கனவான்களை சகோதரங்களே எவ்வளவு பெரிய நுணுக்கம் சிக்மதல்ல வச்சிருக்கிறான் இதுல எவ்வளவு பெரிய சிக்மத்தை அப்படி இவ்வளவு பெரிய ஒரு அத்தாரிட்டி கையில தந்ததுக்கு பின்னால கல்யாணம் முடிச்ச புதுசுல நல்ல முறையில இருந்து போட்டு பேசுறதுக்கு மாச இல்ல செய்திகளை உடுப்பதுக்கு இல்ல ஈஸியா தலாக்கித வார்த்தையை பாலச்சு போட்டாங்க ஒவ்வொருத்தரை அல்லாஹ் அல்லாணாக்கிய சகோதரர்களே ஒவ்வொருத்தரும் எந்த இடத்தில இறந்துடைய வாழ்க்கை எப்படி இருக்குது மனைவி எந்த முறையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறேன் எந்த முறையில விளங்கி வச்சிருக்கிறேன் மேலான பெரியோர்களே கனவான்களே சகோதர்களே نبي صلى الله عليه وسلم حضرت عائشه رضي الله عنها ஒருமுறை பார்த்து சொல்றாங்க இன்னிலை ஆலமு اذا كنت عني راضيه وتن اذا كنت علي غضبا சொன்னாங்க ஹஜரத் அது எப்படி அவங்களுக்கு தெரியும் சொன்னாங்க நபி சல்லு வசலம் அம்மா இதன் அல்லாவின் மீது சத்தியமாக மேலும் அல்லாஹுடைய தூதர் என்ற வார்த்தையும் பார்த்தீங்க என்ன பேரையும் போட்டுதான் சொல்லுவீங்க எப்ப உங்களுக்கு கோமா இருக்குதோ அந்த டைம்ல என் போட மாட்டீங்க இப்ராஹிம் பேரை போட்டு இப்ராஹிம் என்று சொல்லுவீங்க விளங்கி இருக்கிறாரு என்னையோட சுவிதான விளங்கி வச்சிருக்கிறாரு சரியான விஷயத்தான் சொல்றீங்க உண்மையிலே நான் அப்படித்தான் எனக்கு கோபமா இருந்த அப்படித்தான் செய்வேன் ஆனாலும் யார சூழல்லா நான் இப்ராஹிம் என்ற பேரை பாதிச்சதால எனக்கு உங்களே வெறுத்ததுன்ற அர்த்தம் இல்ல அந்த டைம்ல எனக்கு உங்களோட பேரை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல எனக்கு உங்களோட பேரை சொல்ல ஆசைக்காது ஏன் உங்களோட கோவம் சுத்திய தவிர நான் உங்களே ஒரு நாளும் வெறுத்தது கிடையாது உங்களோட ஒரு நாள் நான் கோவிச்சது கிடையாதுன்னு சொல்லி ஹசரத் ஆயிஷாரி அல்லா நபி அலைவ பார்த்து சொல்றான் மேலான பெரியவர்களே கணவான்களே சகோதரர்களே நான் எதை சொல்ல வார் என்று சொன்னால் நாங்க கொஞ்சம் பார்த்தோம் நபிசல்லா முறைவசில் வாழ்க்கை அந்த தீரத்தை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் எங்களுக்கு விளங்கும் நாங்க அப்படி ஒன்றும் செய்யறது கிடையாது இன்றைக்கு மனைவியோட பேசுறதுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து பேசுறது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை சும்மா உட்கார்ந்தா என்ன சரி செஞ்சு கொண்டு இருக்கணும் என்ன சரி மனைவியோட உட்காந்து என்ன தெரிஞ்சுக்கோங்களே போனை வச்சு என்ன சரி கிண்டி கொண்டு இருக்கணும் டிவி இல்லவங்க டிவியை பார்த்துக்கொண்டு மனைவியோட தனியா அந்த மனைவிக்கு நேரம் கொடுத்துறது தான் அது அடுத்த பக்கம் நாங்க அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா மைனிமாரோட பேசுறேன்டா அரியான ஒரு கண்ணியம் மைனிமாரோட பேச போகலை வெளியே வந்து பொம்பளை கண்ணியமா ஆசையோட பேசுறது மேலான பெரியவர்களே கணவான்களே சகோதரர்களே இது எல்லாத்தையும் கிடையாது கண்ணியமான ஒரு ஒரு பென்ஷான் அல்லாஹுடைய சுண்ணத்தை அவட இக்கிற காலம் எல்லாம் எங்களுக்கு நன்மை தானா அவத்தம் சொன்னா அதுல நன்மை மேலான பெரியோர் நிலைமைகள் எடுத்து மனைவி ஏதோ பக்கத்தில் ஒதுக்கி வச்சிருக்கிறது கல்யாணம் முடித்து ஆரம்பத்தில் முடிக்காதவங்களுக்கு பெரியவர்களே சகோதரர்களே ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கிப் பழகணும் எங்கான முறையில வாழ்ந்தாங்க திருநாள் நாளில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பள்ளிக்கு வந்து அவர்கள் ராதி கொண்டு இருக்கிறாங்க ஒரு விதமான மல்யுத்தம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க மேலான பெரியோர்களே கணவானங்களே சகோதர்களே ஒரு சுப்பு எவ்வளவு முகத்த வருது சொல்லுறாங்க அப்படியே அவங்களுடைய இருக்குது இந்த போர்வையால் என்ன அப்படியே அணைச்சிக்கொண்டு எனக்கும் பார்க்க சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ரேசோடினும் நான் முந்திக்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பின்னால தாய்ஷா ரதி எல்லா கொஞ்சம் சொல்றாங்க கொஞ்சம் கொடுத்துட்டேன் நான் கொடுத்ததுக்கு பின்னால ஒரு நாள் நக்சல்லா மலையத்துல வந்து கேட்டாங்க ஆயிஷா ரே சொல்லுவோமா நானும் சரிண்டேன் அது ஆயிஷா சொல்றாங்க இந்த முறை ரேஸ்ல நான் தோத்துட்டா நக்சல்லா மலையத்துல பொண்ணுக்கு வந்துட்டாங்க ஒரு ஹதீஸ் தான் உள்ள மக்கள் இந்த ஹதீஸுக்கு கீழே பெரிய பாடம் எழுதி அந்தஸ்து எப்படியா பட்டவங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க அடிக்கடி ஹத்மத் சந்திக்க கூடியவங்க அடிக்கடி அல்லாஹோட பேசக்கூடியவங்க இந்த பேசக்கூடிய இவ்வளவு பெரிய ரஹமது ஆலமின் இவ்வளவு உயர்ந்த மனிதன் மனை வீடு வரப்போகலோடு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாருக்கும் ரெடியா இருக்கிறார் எனவே மேலான பெரியவர்களே கணவாங்களை சகோதரர்களே வாழ்க்கை இருக்குது ஆக முக்கியமானது ஒரு சாபி வந்து எழுது ஒரு பயங்கரமான ஒரு பாவன பொய் வச்சிருக்கான் இந்த குடும்பமாக வரக்கூடிய சந்தர்ப்பத்துல குடும்ப வாழ்க்கையு வரக்கூடிய சந்தர்ப்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த சாமரத்தை வாங்குறதுக்கு மறந்துச்சு இப்ப வீட்டுக்கு வந்தா பெண்களுடைய நிலைமை அப்படியாப்பட்டது நான் வீட்டுக்கு வந்தா எப்படியுமே கோவை பார்த்தா ஒரு மும்மினான ஈவான் உள்ள தகுவா உள்ள பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படியுமே கோபிக்க இதுதான் பெண்ணுடைய நிலைமை மேலான பெரியோர்களே கனவாங்கலை சகோதர்களே அவரு தஷ்டபள்ளி தான இறக்கத்தில் சொல்றாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த கையாளியலும் உங்களுக்கு மனைவி கிட்ட சொல்லும் எப்படி இல்லை சொன்னா உண்மையிலே நான் வாங்கிட்டு வரத்தான் பார்த்தன் அதுக்கு பிறகு பார்த்தன் வந்து உங்களே என் கூட்டிக்கொண்டு வாங்கிட்டா இன்னும் சில சாணங்களை வாங்கிட்டு வரையிலுமே இதுதான் நான் வாங்கிட்டு வரல சொல்லி இந்த மாதிரி பொய்களை வந்து அனுமதிச்சு மேலான பெரியோர்களே கனவாங்கலே சகோதர்களே ஒவ்வொருத்தரும் நாங்க சிந்திச்சு கொள்ளணும் இன்னைக்கு நான் மனைவியோட எந்த முறையில நான் வாங்கி கொண்டிருக்கிறேன் மனைவியோடு பெரியோர்களே கணவாங்களே சகோதரர்களே சொன்னாங்க நீங்க அந்த எலும்பு அப்படியே உடஞ்சி பேச மாதிரியே பெரிய பொறுப்பு ஒழுங்கான முறையிலும் என்ன நடந்தாலும் பெண்ணுடைய இயல்பு என்ன செய்ய பெண் அல்ல அப்படி தான் அல்லா உடைய முடிவு ஆணையும் பெண்ணையும் எல்லாம் நேரம் ஒழுங்கு படுத்தி வச்சில்ல பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க ஆகிரத்துக்கு போனாலும் இதுதான் பெண்களுடைய நிலைமை மேலான பெரியோர்களே கணவானே சகோதரர்களே நபி வசலம் ஹதீஸ்க்க சொல்லி காட்டினாங்க நாளைக்கு ஹௌர்ல எங்களுக்கும் எங்களை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொர்க்கத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னா ஒரு ஒரு முகாவர் அவருடைய நடக்கும் மேலான பெரியவர்களே கணவான்களே சகோதரர்களே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்து சொல்லுவாங்க நீங்க ஆலமுள்ள அருவாகல இருந்துட்டு பல கட்டங்களை தாண்டி தான் சொர்க்கத்துக்கு வந்து இருக்கிறீங்க துன்யால கொஞ்ச நாள் இருந்தீங்க அதுக்கப்புறம் கபூர்ல கொஞ்ச நாள் இருந்தீங்க அதுக்கு அப்புறம் கேள்வி கணக்கு நெஞ்சு அதுல கொஞ்சம் நேரம் போச்சு அதுக்குப்றோம் சிதாத்தல் இதெல்லாம் தாண்டிதான் நீங்க சொர்க்கத்துக்கு வந்தீங்க மேலான பெரியோர்களே கணவங்களே சகோதரர்களே சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் நாங்க அப்படியா பட்டம் இல்ல இருந்து சொர்க்க தொல்லுக்கே நாங்க இருக்கிறோம் எங்கட நிலம் எப்படின்னு சொன்னா சொர்க்க தொல்லுக்கே இருக்கக்கூடியவங்க நாங்க மேலான பெரியோர்களே கனவான்களே சகோதரர்களே நபிசல்லாம் பெண்கள் செஞ்சிருக்கிறோம் நீங்களுக்கு தின்றத்துக்கு இருந்து அந்த தின்றது எல்லாத்தையும் எங்க கணவன் நல்ல எழுதி எங்களுக்கு வாங்கி தந்தார் விடுங்கன்னு சொல்லி எல்லாம் உட்கா வேண்டி நான் அதை சதத்தா செஞ்சோம் நீங்க சதத்தா செஞ்சிருக்கிறாங்களா நபித்தல்ல வலிவர்த்தலம் சொல்லித்தா சொல்லி காட்டினாங்க பெரியவர்களே கணவான்களே சகோதர்களே பெண்களுடைய நிலைமை இதுதான் அப்ப கணவராங்கி எங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது அவ்வளவு விளங்கி கொள்றது கொஞ்சம் ஒரு கஷ்டம் நடக்குது எங்களுக்கு மாற்றமா நடந்துட்டான்னு சொன்னா உடனே கோபிக்கிறது இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் உள்ள மாக்கள் எழுதுறாங்க அவர் செஞ்ச சில நல்ல விஷயம் அதை யோசிங்க அதுக்கு பகரமாக இது பெய்தரும் மேலான பெரியோர்களை கணவன்களை சகோதரர்களே கடைசியாக நான் சொல்றேன் அல்லாஹ் நாரா மனிதர்களே உங்களுடைய பாதுகாப்பதும் நடக்க வைத்து உங்களை பொறுப்போம் உங்க குடும்பத்தை பாதுகாத்திரத்தும் ஆங்கிலாகி எங்களை பொறுப்போம் இந்த கொண்டு நாங்க யோசிக்கோனும் என்ன மனைவிட நிலைமை பிடிக்கி என்ன பிள்ளைகள் எந்த முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பேர் நாங்க எந்த இடத்துல இருந்து ஆலி வாங்கிட்டு இருந்தால் அது ஒரு ஆசை இல்லை என்ன ஆசைன்னு சொன்னா அந்த புள்ள வந்து அமெரிக்கா பேர் வரணும் அந்த புள்ளைக்கு லண்டன்ல என்ன மகன் இருக்கிறாரு இத்தாலி ஆஸ்திரேலியா இருக்கிறார் இதுதான் எத்தனையோ பேர் வாபமா இருந்த ஆசை வந்து கொண்டிருக்கு மேலான பெரியோர்களே கணவான்களே சகோதரர்களே ஹசரத் இப்ராஹிம் அலேசலாம் மனைவி கொண்டு போறாங்க பிள்ளையோட பெய்து விட்டுட்டு வாராங்க பெரியோர்களே கனவாந்தலை சகோதரர்களே ஒரு விஷயமும் கிடையாது சற்று சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஹஜரத் ஹாஜர் அலேசலாம் இருந்திருக்கும் உங்குமே இல்லாம சும்மா விட்டுட்டு போறாரு மேல பெரிய கனவான்களை சகோதரர்களை கனவு வருவது என்ன சொன்னாழையா புனைய பிள்ளைய பார்த்து சொல்றாங்க பெரிய கணவான்களே சகோதரர்களே ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கி கொள்ளனும் இன்றைக்கு எங்கட பிள்ளைகளுடைய நிலைமை மனைவியுடைய நிலைமை ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய நிலைமை நாங்க பார்த்தோம் அதிகமான போட்டு நாசம் ஆகுது வாப்பது சந்தோஷம் வீட்டுக்கு கேள்ஸ் எல்லாம் வந்து பிரெண்ட்ஸ் மாடெல்லாம் வர்றாங்க நல்ல ஒரு சந்தை ஒன்று வருது எல்லாம் வீட்டுக்கும் வந்து பண்ண எடுத்துட்டு போறாங்க வாப்பதான் சந்தோஷம் கம்பியே உங்களுக்குள்ள வீட்டுக்கு வர்றது கட்டக்கால்தான கம்பியே வாங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வாப்பா சொல்றாரு முஸ்லீம் பாப்பா இன்றைய சமுதாயத்தை இருக்கிறத நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேலான பெரியோர்களே கணவான்களே சகோதரர்களே ஹக்கான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பை தந்திருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹு சுபானம் வந்தாலா இந்த பொறுப்பை பத்தி எங்கிட்ட கேட்பான் எனவே வல்லஹுக்கு சுபான குவத்தாலா அழைத்து சௌபிக் செய்வா நாங்க யாருலா எங்க பாவங்களை மனிதர் வாய்லா யா எல்லாம் நாங்க தெரிஞ்சு தெரியாமல் செய்த எல்லாம் பாவத்தையும் மணி தருவாய்லா நிச்சயமாக பாவிகள் எத்தனையோ சௌபா செஞ்சு செஞ்சு அதே பாவத்தை மீறி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் எங்களை எல்லாம் பாவத்தையும் மனிதருவாயாமையல்லா يا الله சாலிஹான மக்களாக மாற்றி வச்சிருவாயான மனைவிய சாலிஹானவளாக்கி வச்சிருவாயான பிள்ளைகளை தக்குவாவுடைய பிள்ளையாக يا الله அனைவருக்கும் دعوانا ان الحمد لله رب العالمين